அலாத்தாந்திப்பிரணம் எண்பத்தியஞ்சாவது காரிக்கு பிரப்பா்ஸ் பதமத்வயம் அநிமியம் மீஷாச்சமாக பிரகிதாந்தம் விவன் சமம் விர கௌடபாச்சாரியர் அத்வைத பிரம்மனை பற்றின கருத்துக்களை நன்கு சித்தாந்தம் பண்ணிய பிறகு இந்த அத்வைத ஞானத்தினுடைய பலனை உபதேசம் பண்ற சொன்னேன் காரண காரிய விலட்சண துரிய சைதன்ய ஜான பலம் அகம் துரிய சைதன்யம் நான் துரிய சைதன்ய ஸ்வரூபம் காரணக்காரிய விலட்சண மத்த அந்நாட்டு கிமபி நாஸ்தி எதி திருஷ்யத்தை எனக்கு வேறாக ஒன்றுமே கிடையாது எனக்கு வேறாக இருப்பது எல்லாம் மாயா அந்த மாயா பொய்யானது இந்த மாயாங்கிறது மருந்துக்கூடாது தத்துவபோதத்திலிருந்து இந்த மாய பிடிச்சுன்னு வரும் பிரம்மாஸ்ரயா சத்வர்தமோ குணாத்மிகா மாயா அஸ்திதான் முதல் பாடமே பிரம்மத்தை சார்ந்து சத்த மூணு குணங்களை உடைய மாயை என்று ஒன்று இருக்கிறது இப்படிதானே பாடம் படிக்க ஆரம்பிச்சோம் தத்துவபோதத்துல தத்துவபோதம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைச்சுருக்கேன் அப்போ இந்த துரிய சைதன்ய ஜம் துரிய சைதன்யமாக நான் இருக்கிறேங்கிற ஜானத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா இந்த சாத்தியத்திலிருந்து விடுபடுறது சாத்தியத்துக்காக பண்ற பிரயத்தனத்திலிருந்து விடுபடுறது சமக்ரம் கர்ம பிரபிலீயத்தை கிருஷ்ணர் வீட்டையில் எல்லா கர்மாவும் இந்த பிரம்ம ஜானத்தோட பூர்த்தி ஆகிறது அதுக்கப்புறம் கர்மம் பண்ணினா அந்த கர்மெல்லாம் என்னது பூவும் பிரம்மம் அந்த விக்கிரகமும் பிரம்மம் பூஜை பண்றவனும் பிரம்மம் பூஜையும் பிரம்மம் புளியோதரையும் பிரம்மம் அதையும் சொல்லணுமே அதனால தீர்த்தமும் பிரம்மம் விபூதியும் பிரம்மம் குங்குமமும் பிரம்மம் விபூதி வச்சுக்கிறவனும் பிரம்மம் பிரம்ம கர்ம சமாதினா நல்ல பிரம்ம ஏன்னா ஹோமத்தை சொல்லி இருக்கு நம்ம சௌரியத்துக்கு மாற்றி நம்ம இங்கே இந்த அக்னிஹோத்திரம் தவறாம நடக்கிறது மந்திரமே இல்லாம அப்ப பாக்கிற போது போட்டு இதுக்கு அது மந்திரத்தோட சாப்பிட பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு நேரத்துல தான் சாப்பிட முடியும் அர்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்ம சொன்ன மாதிரி கீதையில நாலாவது அத்தியாய இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கோமே சமக்ரம் கர்ம பிரபிளியத்தை அதைதான் சொன்னார் சர்வஜதம் பிராப்த உண்மையான உண்மையான பூர்ண ஜானம் அர்த்தம் மற்றதெல்லாம் பூர்ண ஜானம் இல்ல பூர்ணமான வஸ்துவத்தின்தான் பூர்ண ஜானம் பூர்ணமான வஸ்துவுக்கு வேறாக இருக்கிற எந்த வஸ்துவும் பூர்ணமில்லை ஆகவே அது மாயையானது அது அபூர்ணமானது அபூர்ணத்தை பற்றின ஜானம் எப்படி பூர்ணஞானமாகும் ஆக பூர்ணமான வஸ்துவை பத்தின ஜானம் பூர்ண ஜானம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்டனி எம்எஸ்சி இதெல்லாம் இருக்க இதெல்லாம் அபூர்ண விஷயமா பூர்ண விஷயமா சந்தேகமே மெடிக்கல் சயின்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகி முடியலை முடிய போறதில்லை ஆகியனாலும் இம்ப்ரூவ் ஆயிண்டே இருக்கு என்ன இம்ப்ரூவ் ஆற மாதிரி ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு நினைக்க கூடாது சாப்பிடற போது மருந்து சாப்பிடற போது குரங்க நினைக்காது நினைக்கக்கூடாது அதனால ஒரு பக்கம் ஞானம் அந்த ஞானத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எங்க வந்து கீழே போறது கிடையாது எனக்கு பிரம்ம ஜானம் இம்ப்ரூவ் ஆயிடுது சொல்ல முடியுமா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அதுல ஏதாவது இருந்தா தானே அது நிரதிசயம் அது குறைச்சல் இல்லை கூடுதல் இல்லை ஆதி மத்தியாந்தம் ரகிதமா இருக்கு அதுக்கு ஆதி உற்பத்தி மத்தியம்னா ஸ்திதி அதுக்கு வந்து சிருஷ்டி லயம் கிடையாது சொல்ல போன காரண காரியம் அனாபன்னம் அப்படி போடணும் ஆதி மத்திய அனாபன்னாதி மத்தியாந்தம்னா என்ன காரண காரிய பாவம் அனாபன்னம் இந்த கிருஷ்ணாம் சர்வஜதம் சொல்றேன் எத்தி நாலாவது காரிக்கையில சர்வதற்கு சொன்னார் சர்வதற்கு அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவன் அர்த்தம் எல்லாமாகவும் இருக்கிற பொருளை தெரிஞ்சுக்கிறவன் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவன் அப்படின்னா என்ன அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவன் என்ன துவைதத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவன் அர்த்தம் இல்லை துவைத மாயையில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க எவனாலையும் முடியாது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அது ஈஸ்வரனோட வேலைதல எல்லா ஜானமும் போகட்டும் நமக்கு துவைதத்துல பூர்ண ஜானம் இல்லாம அல்ப ஜானமே இருந்துட்டு போகட்டும் அல்பஜானமும் மித்யா அவரோட சர்வ ஜானமும் சர்வ துவைத விஷய ஜம் ஈஸ்வரனுக்கு இருக்கிற அந்த சர்வத்வைத விஷய ஜும் நமக்கு வந்து என்ன அத்வைதம் தான் சர்வமாயிருக்குற அத்வைதத்தை பத்தின ஜானம் சர்வஜத்வம் அப்படியே அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம் நல்லா புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் ஆக இந்த சர்வத்துக்கும் அந்த சர்வத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம சர்வம் போது புத்தியோட சொல்ற சர்வம் வேற இங்க வந்து அத்வைத புத்தியோட சொல்ற சர்வம் வேற சர்வமாக இருக்கிற வஸ்துவ சர்வ ஞானம் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே முண்டக்கோ உபரிஷத்தில் சொல்லிருக்கேன் ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு முன்னாடி அங்க வகுப்புகள் சொல்லி அதனால உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு முண்ட கோ நான் நினைக்கிறேன் அது வந்து எட்டாவதோ ஒன்பதாவதோ மந்திரம் எட்டாவது மந்திரம் நினைக்கிறேன் முண்டகோபரிஷத் முதல் கண்டம் எட்டாவது மந்திரம் அதுல ஒரு வாக்கியம் எஸ் சர்வக்னஞ்சாஜே அந்த மந்திரத்தில் வந்து யஹா சர்வஜா சர்வவித் அவர் எல்லாம் தெரிந்தவர் எல்லாம் தெரிந்தவர்னு ரெண்டு வருது ஒரு தினம் சொன்னா போறது ஒரு தரம் சொன்னா போறாத ரெண்டு தினம் சொல்லி இருக்கு அதுக்கு சங்கராச்சாரியார் விளக்கம் சொல்றார் சாமானியன சர்வம் ஜானாதி இத்தி சர்வஜா விசேஷேன சர்வம் வேத்தி இர்வ வித்து அப்படின்னு ரெண்டா பிரிச்சார் அதாவது துவைத ஜானத்தினால அவர் சர்வ வித்து ஈஸ்வரன் சாமானிய அவர் சர்வஜன் ஈஸ்வரனுக்கு நம்ம ஜீவன் வச்சு ஈஸ்வரன் ஜீவர்கள் ஈஸ்வரனும் பிரம்மன் நானும் பிரம்மன் ஈஸ்வரனும் துரிய சைதன்யம் நானும் துரிய சைதன்யம் ஈஸ்வரனுடைய பூர்ண ஆத்மஸ்வரூபமும் என்னுடைய பூர்ண ஆத்மஸ்வரூபமும் வேற கிடையாது இதுதான் அத்வைத வேதாந்த சித்தாந்தம் அவருக்கு பூர்ண ஜானம் இருக்கு அபூர்ணமான துவைதானம் அவருக்கு இருக்கு நமக்கு அபூர்ணமான துவைதப்பூர்ணம் தான் இருக்கு பூர்ண ஜானம் இல்ல அவருக்கு அத்வைத்தமான அத்வைத்தமான பூர்ண தப்பத்தின ஜானம் இருக்கு பூர்ணஞ்சு சொல்ல வேண்டாம் பூர்ண ஜானம் இருக்கு அைதமான பூர்ணஸ்வரூப தப்பத்தின ஞானம் அவருக்கு எப்பவும் இருக்கு எனக்கு எப்படின்னா வேதாந்தம் படிச்சதுனால நானும் அந்த அத்வைதமான பூர்ணஸ்வரூபம் ஏற்படுறது அதனால என்னன்னா சாமான்ய ஜானம் ஈஸ்வரனுக்கு எனக்கும் ஒண்ணு தங்கத்தப்பத்தின ஞானம் எனக்கு இருக்கு கடவுளுக்கு இருக்கு டிசைன் அப்பத்தின ஞானம் எனக்கு முழுசா இல்ல அவருக்கு முழுசா இருக்கு அவருக்கு போட்டோம் எனக்கு குறைச்சலான அவர்கிட்ட இருக்கு அவருக்கும் அத்வைத பூர்ண சாமான் ஜானம்தான் அவரும் அசம்சாரியா இருக்கிறதுக்கு காரணம் நானும் சம்சாரியா இல்லாம அசம்சாரியா இருக்கிறதுக்கு எனக்கும் அத்தமான சாமான பூர்ணம் போரும் சர்வ வித்தா இருந்து போட்டோம் ஆனா நானும் சர்வஜன் அவரும் சர்வஜன் எந்த திருஷ்டியில ஸ்வர்ண திருஷ்டியில மா மரத்தை மறைத்தது பாட்டெல்லாம் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு அதனால அழுத்து போக கூடாது சொல்ற மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்தில் மறைந்தது மாமதயானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம் பூடனம் பொண்ணை பொண்ணில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தன்னை மறைத்தது தன் கரணாதிகள் தன்னில் மறைந்தது தன் கரணாதிகள் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்கள் காயமும் இல்லை கருத்தில் தானே இந்த மூணு பாட்டு போற சிவனார் என்ன வேற ஜீவனார் ஜீவனார் ஆயிட்டிருப்பே இந்த பாட்டே போதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒழிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்தவிடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே இப்படி நாலஞ்சு பாட்டை திருமந்திரத்திலிருந்து உருப்படியா படிச்சு அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பொருள் தெரிஞ்சு எப்பொருள் எத்தன்மை தாயினும் விடக்கூடாது அப்பொருள் காண்பது அறிவு புரிஞ்சுட்டா அப்புறம் என்னது காமம் வெகுளி மயக்கம் நோய்க்கெடும் போயிடும் சர்வக் நேற்றுக்கு பார்த்ததுதான் திரும்ப பார்க்கணும் இப்போ அத்யம் பதம் பிராமணியம் பதம் பிராமணியம் பதம்னா பிரம்மபதம் அவ்வளவுதான் பிராமணியம் பதம்னா பிரம்ம பதம் காரண காரிய பாவ ரஹிதம் பிரம்ம அதன அதுக்கப்புறம் என்னத்துக்கிய காரியம் பண்ண போறான் அவன் பண்ற காரியம் அவனுக்கு பிரயோஜனம் கிடையாது ஏன் அவனுக்கு பிரயோஜனம் அடைஞ்சாச்சு அவனுக்கு எந்த விதமான பணத்தாலேயோ பதவியினாலையோ புகழாலையோ ஒரு பிரயோஜனம் கிடையாது பிரம்ம பதவியை விட என்ன பதவி இருக்கு பிரம்மத்தை விட உயர்ந்த தனம் என்ன இருக்கு பிரம்மத்தை விட வேற வஸ்து என்ன இருக்கு அதனால சர்வம் பிரம்மமயம் அதுக்கு பிறகு அத்தகா கிம் பரம் கிம் ஈகத்தை ஈகத்தை ஆசைப்படுவானா காரியம் பண்ணுவானா கிடையாதுன்னு அர்த்தம் அதாவது அதுக்கு பிறகு அவன் காரியம் பண்ணினானே ஆனால் அது அவனுடைய மன திருப்திக்காக செய்வதற்கு இல்லை அவ்வளவுதான் அது ஏதோ உலகத்துக்கு கிடைச்ச பாக்யம் அஜானிகளுக்கு கிடைச்ச பாக்யம் அவன் ஞானி கர்மா பண்றதுக்கு அது திருப்திக்காக நான் ஏற்கனவே கீதையிலே சொல்லி இருக்கேன் அதாவது அஜானி திருப்திக்காக கர்மம் பண்ணுகிறான் திருப்தியினால் கர்மம் பண்ணுகிறான் திருப்தியோடு கர்மம் பண்ணுகிறான் திருப்திக்காக கர்மம் பண்ணுவதில்லை அப்படின்னு சொல்லுவோம் நிறை நிறைவுக்காக செயல் புரிபவன் நிறைவினால் செயல் ஞானி இப்படி பல ஆங்கிள் நம்ம சிந்திச்சிருக்கோம் அது சொன்னார் எண்பத்தி அஞ்சுல எண்பத்தி நீங்க இதெல்லாம் போட்டுக்கணும் இங்க என்ன தெரியுமோ விப்ராணம் புரிந்து கொண்டவன் அவன் தான் ஜன்மனா ஜாயத்தை சூதரே திஜா வேத பாடேனா ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் இது அதாவது பொறக்கிற போது எல்லாரும் சூத்ரா பொறுக்கிறான் ஜென்மதா ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா நல்ல கல்ச்சர் சம்ஸ்காரம் இப்படியே காலை வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும் நம்ம பொறப்பே மாறி போயிடும் நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் மாறி அமைந்துவிடும் திவிஜகா பதி பாட்டேன பவே விஹா வேதத்தை ஓதினால் விப்ரனாகிறான் பரம்பொருளை தன் ஸ்வரூபமாக உணர்ந்து கொண்டால் பிராமணன் ஆகிறான் ஒரே ஆள் தான் எல்லாருக்கும் இது பொருந்தும் ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹம் ஜாயத்தே த்விஜ வேத பாட்டேன பவேத் விப்ரஹா பிரம்மஜானாதி பிராமணி நாம் பிராமணானாம் சங்கராச்சார இதெல்லாம் நிறைய சொல்ற வினயாங்கறதுக்கு அர்த்தம் பணிவுன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா நன்கு பரம்பொருளிலே ஒடுங்கி இருக்கும் தன்மை ஆழ்மனம் எப்பொழுதும் அந்த பரம்பொருளிலேயே இருக்கு அதனுக்கு அது நேச்சர் அதுக்கு அவன் வந்து கஷ்டப்பட்டு கண்ணை மூடினு கறவுட மறக்காம இருக்கணும் கவலையே இல்லை அஜானிக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு ஞான சாதகனுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு எப்படாது மறக்கப்படாதே மறக்கப்படாதே இருக்கு நிறைய பல கோணங்கள் சொன்னது உண்டு எப்ப பார்த்தாலும் இது விற்தியா இருக்கணும் எப்பவும் இருக்கும் நமக்கு எப்பவும் இருக்காது அந்த ஆழமான விற்பி இருக்கும் அதாவது ஞானத்துக்கும் விற்பிக்கும் சொல்றேன் இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு ஃபீல்ட்ல ஒரு ஒருத்தருக்கும் ஞானம் இருக்கும் இல்லாமையா இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது யாருக்கும் எதுவும் தெரியாம இருக்காது எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா தெரியாது உலகத்தோட சுவாம் எதுக்கும் சொல்ல வந்தேன் ஞானத்துக்கும் ஞானத்துக்கும் நமக்கு எல்லாருக்கும் ஞானம் நிறைய இருக்கு ஆனா எல்லா ஞானமும் வருமா இப்ப துணி துவைப்பது என்ன இந்த வருமோ வராது என்னெல்லாமோ நமக்கு ஞானம் இருக்கு சமைக்கிற ஞானம் இருக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஒரு பார்ப்பது எப்படி வெப்சைட் பார்ப்பது எப்படி அது ஞானம் இருக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் சின்ன குழந்தையிலிருந்து நிறைய படிக்கிறோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அனுபவங்களாலையும் படிச்சும் அனுபவத்தாலையும் பல விதமாக நம்ம நாமளும் சிந்திச்சு பார்த்து நம்ம அறிவை நிறைய வளர்த்துட்டு இருக்கோம் ஆனா எல்லா விஷயத்தை பத்தி இப்ப இங்க வந்து டாக்டர் இருப்பார் கான்ட்ராக்டர் என்ன இன்ஜினியர் இருப்பார் என்னெல்லாமோ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இருப்பீங்க ஆனா எல்லா விஷயத்தை பத்தின அறிவு இப்ப வேலை செய்யுமா இந்த மாண்டூக்கிய காரிகள் என்ன சொல்றது அதுதான் நமக்கு இங்க தாத்து எப்பவும் அறிவு நிறைய இருந்தாலும் எல்லா அறிவும் எப்பவும் பிளாட்ஃபார்முக்கு வராது வரவேண்டிய அவசியம் இல்லை வரக்கூடாது வரக்கூடாது வரவேண்டிய அவசியம் இல்லை ஆனா இது எப்படின்னு கேட்டா இந்த ஞானம் இது ஒரு விசேஷமான ஞானமா இருக்கு இது என்ன மோக் அடைய வைக்கிற ஞானமா இருக்கு இல்லையா நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான காரணமான ஞானமா இது இருக்கு எனக்கு நிம்மதி எப்ப வேணும் நிம்மதி எப்ப வேணும் எனக்கு எப்பவும் வேணும் எப்பவும் வேணும்னா இந்த ஞானம் எப்பவும் விறத்தியில இருக்கணுமா வேண்டாமா அப்படியும் யோசிக்கலாம் அதுக்காக வேண்டி எப்பவும் இருக்கணும் இப்படியே உட்கார்ந்து சமாதிக்கு போயிடுவோம் அப்படி உடனே நமக்கு அப்படி போறதுக்கு நமக்கு அதிதீவிரிசம் அபூத அபிநிவேசம் இல்லை அபூத அபினிவேசம் போய் இந்த பூத அபிநிவேசம் பலப்பட பல அபினிவேசம்னாலே அதி தீவிரம் வர வர என்னது மனசு இருந்து அர்த்தம் அடக்கம் பணிவு அந்த தத்துவாஸ்திர சங்கராஜரன் சொல்லல தத்துவாஸ்திர அர்த்தப்படி என்ன ஸ்வரூப அவஸ்தான் மேதான் அவன் இது எல்லாம் கவனமே இல்லை அப்புறம் மத்திய சொன்னார் சமஹா அப்புறம் தமஹா அப்புறம் ஏன்னா விதிகளை கடந்து என்ன சொல்லி சத்தியெல்லாம் பிரார்த்தனை ல்லாம் தர்மசாஸ்திரத்திலையும் பண்ணிருக்கோம் வேதாந்தத்துக்கு வந்தும் பிரார்த்தனை பண்றோம் என்ன பிரார்த்தனை பண்றோம் நான் அதுவாகவே இருக்கணும் எந்த வஸ்துவ வேதாந்தம் உபதேசம் பண்ணுகிறதோ அந்த வயமா என் மனசு ஆயிடணும் அப்படிங்கிறோம் அது ஆனத்துக்கு பிறகு கண்டிஷன் போட முடியுமோ நிஸ்தை குண்டே பட்சி விசாரதான் அக்கவியம் அபோத்தவியம் போக்தவியம் கிம் அபோக்தவியம் சதாஹம் கர்த்தவியம் போ முக்தி நிதானம் ரே ரே சர்வம் இதை நீ செய்யக்கூடாது இதை செய்யணும் தர்மசாஸ்திர விதியோ வேதாந்தம் படிக்கிறதுக்காக அதையும் விதியா சொல்றாங்க அதெல்லாம் நிதி தியாசித்தவியா அதெல்லாம் ஆகியனால இதுல இருந்தும் விடுபட்டாச்சு சன்னியாசம் வாங்கிண்டான் எதுக்கு நான் வேதாந்தம் படிக்கிறதுக்காக இன்னொருத்தனம் சன்னியாசம் வாங்கின்றான் எதுக்கு சன்யாசம் வேதாந்தம் படித்த பிறகு சன்யாசம் சன்னியாசின்னு பேர் அவனுக்கும் வித்வத் சன்னியாசின் உண்டு பொதுவா ஜெனரல் ரூல் என்னன்னா வேதாந்தம் படிக்கிறதுக்காக இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து மந்திரோக்தமா பண்ணிக்கிற கர்மாக்களை பண்ணி இந்த வாழ்க்கையை எடுத்துட்டா அதுக்கு பேரு விபிதிஷா சந்நியாசம் பேர் வேதாந்தம் படிக்கிறதுக்காக பண்ற சன்னியாசம் அதுக்கு விவிதிஷா சன்னியாசம் வேதாந்தம் படிச்ச சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சன்னியாசம் வாங்கிக்காமலேயே வேதாந்தம் படிப்பாங்க இந்த பிரம்மச்சாரியெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி சன்னியாசம் வந்து சந்யாசம் வாங்கறதுக்கு முன்னாலேயே வேதாந்தத்தை படிக்கிறது இந்த மந்த்ரோப்தமா வாங்கலையே மற்ற வீட்டு வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லையே பணம் சம்பாதிக்கணும் உத்தியோகத்துக்கு போகணும் அரிசி புளி புளி பருப்பு எல்லாம் வாங்கணும் பண்ணிக்கலே தவிர வாழ்க்கை தான் வாழணும் அப்ப என்ன பண்றோம் ஞானத்தை அடைஞ்சிடுறோம் அப்புறம் அடைஞ்ச பிறகு இல்ல எனக்கு இன்னும் அந்த லைஃப் இருந்தா அந்த கமிட்மெண்ட் ஆங்கிலத்துல ஒரு கமிட்மெண்ட் இருந்தா இன்னும் சௌரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த லைஃப் ஸ்டைல இருக்கணும் அந்த வாழ்க்கையிலே இருக்கணும் வெளியிடப்படாது அப்படின்னு செல்போன் செல்போன் மயம் ஜெகத் இனி ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்பறம் வாசல்ல ஒரு பெரிய டப்பா வச்சு அங்கேயே செல்போனை வாங்கி அங்கேயே செருப்பு கொடுக்கணும் இருக்கவே இருக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் என்ன சன்னியாசம் வித்வத் சன்னியாசம் யாக்கியவல் ரொம்ப ஆனாலும் அவருக்கு சன்னியாசம் வாங்கிக்கணுங்கிற எண்ணம் வந்து அது வித்வத் சன்னியாசம் விஷயம் தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு சாஸ்திரம் வந்து எந்த விதியையும் அவனுக்கு விதிக்க முடியாது உனக்கு ஆயாச்சு இனிமே நான் கண்டிஷன் போட வேண்டிய அவசியம் இனிமே நான் உனக்கு கண்டிஷன் போட வேண்டாம் நான் சொல்றபடிதான் நீ இருக்க போற அப்படியும் சொல்லலாம் இல்லையா இப்போ தர்மசாஸ்திரத்துல இப்போ அந்த கர்மகாண்டத்தை விட்டுட்டான் தர்மத்தை விட்டுட்டான்னு அர்த்தம் தர்மம்ேச்சர்ச்சு ஆகையினால ஒரு நாளும் தர்மத்தை விட்டு மீற போறதில்லை தத்வஜான விலகவே போறதில்லை ஆகையினால ஏவம் வித்வான் சமம் பிரஜே அவன் அப்படியே இருக்கிறான் சொன்னார் இப்போ என்னாச்சு இரண்டாவது காரியம் என்னது சத்வ சுக சர்வசத்து அவிவாதோ விருத்தி தம்யம் நாம இத்த நேரம் பேசினதெல்லாம் சொல்றார் விருத்தம் காரணி ராகத்வேஷோஸ்பதானி பிராவாதுகாணம் தரிசனானி இதுவரைக்கும் நாம பார்த்ததுல ஒருத்தருக்கு ஒருத்தர் ராகத்வேஷத்தோட இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்படுகிற பரஸ்பரம் விருத்தமாக இருக்கக்கூடிய மதங்களை எல்லாம் பார்த்து நம்முடைய மதத்தினுடைய கருத்தையும் இதுவரை பார்த்தோம் எனவே அந்த தரிசனங்களெல்லாம் பொய்யான தரிசனங்கள் என்று உறுதி செய்து கொள்வோமாக தானி தரிசனி அத்தா மித்தியா தரிசனி தானி இது தத்யுக்திபிரேவித் சதுஷ்கோட்டி வர் வர்ஜிதாக அநாஸ்பதம் ஸ்வாவசாந்தம் அத்வைதர்சனமே தரிசனம் இது உபசம் கிருதம் கம்பீரமா இருக்கு இந்த வாக்கியங்கள் எல்லாம் எப்படி சொல்றாருன்னா ஆகவே அந்த தரிசனங்கள் பொய்ப்பொருளை பற்றி பேசக்கூடிய தரிசனங்கள் மெய்ப்பொருளை பற்றி பேசக்கூடிய தரிசனங்கள் இல்லை என்பதை நல்ல தகுந்த யுக்திகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டது ஸ்வப்னம் மாயாஜாலம் அப்புறம் அலாத்தம் இதன் மூலம் எல்லாம் நன்கு நிரூபிக்கப்பட்டு கடைசியா திரும்பவும் சொன்னார் அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி நாஸ்தி என்று சொல்லக்கூடிய கருத்துக்களையும் சொல்லி அதனுடைய குறைபாடுகளையும் உணர்த்தி அத்வைத தரிசனமே சமய்தரிசனம் அத்வைத தரிசனம் அத்வைத தரிசனமேவ சமய்தரிசனம் போட்டுக்க வேண்டி நான் சொல்லலின் இவ்வளவு தூரம் விளக்கத்தை மேற்கொண்டோம் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி நிறைவு செய்ய போகிறார் உபனிஷத்துல என்ன விசாரம் பண்ணப்பட்டிருக்கு ஜாகிரத் சுசுக்தியை வைத்துக்கொண்டு அகார உக்கார மகாரத்தை வச்சுக்கொண்டு விஸ்வதைஜச வைத்துக்கொண்டு விராட் ஹிரண்ய கர்ப்ப ஈஸ்வரனை வச்சுக்கிண்டு நல்ல விசாரம் பண்ணப்பட்டிருக்கு சோயமாத்மா எல்லாம் சோயமாத்மா சதுஷ அயமாத்மா சர்வம் பிரம்ம அயமாத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பா இந்த மந்திரங்களை எல்லாம் மனசுல வச்சு அந்த தான் எதற்காக இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு விளக்கினாரோ அதை முடிக்கிறார் கௌடபாதாச்சாரியார் ப்பொழுது எப்பேழாவது கார்கியை படிக்கிறோம் அவஸ்து சோபலம்பஞ்சுகிஷிய சவஸ்து சோபலம் பஞ்ச அவஸ்துசோபலமிஷே கௌடபாதாச்சாரியார் இந்த காரிகைகளில் स्वप्न சொப்ன சுசுக்தியஅவருட ஒரு பாஷையில விளக்கி சொல்றார் அவர் இதெல்லாம் கடந்ததுங்கிறத விளக்கிறதுக்காக தான் துரிய சைத்தன்யம் காரணக்காரிய விலட்சணை அத்வைத சைதன்யம் சாந்த சைதன்யம் சுத்தம் சைத்தன்யம் சிவ சைத்தன்யம் எல்லாம் அதெல்லாம் போட்டுக்கணும் மனசுல வச்சிருக்கார் மூணையும் வச்சிருக்கார் விக்னேயாங்கிறது மனசு கூட வச்சுருக்கார் கருடபாதாச்சாரியர் அதனுடைய அடிப்படையில் பேச போற உபதேசம் பண்ண போற இந்த காரிக்கையில முதல் வரி ஜாகிரத அவஸ்தையை பற்றி சொல்லுகிறது இரண்டாவது வரி ஸ்வப்ரா பற்றி சொல்லுகிறது ஆகவே சபஸ்து சோப்பலம்பஞ்சம் லௌகிக்கம் இஷ்யத்தே சபஸ்து லௌகிக்கம் சோப்பலம்பம் லௌகிம் இஷ் லௌகித்திங்கர் ஆனித்தம் ஆஹி உலக உலகம் ஜாஸ் எண்ணாதிந்திர சப்தாதி விஷயைக்கு லட்சணம் என்ன கண்மூக்கு செவி கோலகங்கள் வாயிலாக இந்த இந்திரிய சக்தியை பயன்படுத்தி இந்த உலகத்திலே இருக்கிற சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்கின்ற ஐந்து வகைகளை தெரிந்து கொள்ளுகிறோம் அல்லவா அதுக்கு பேரு தான் ஜாகிரத அவஸ்தா இப்ப எந்த அவஸ்துதான் இருக்கும் பொருள் எல்லாம் பொருள் இருக்கிறது அந்த அனுபவம் இருக்கேன் என்ன சவஸ்து என்ன வஸ்துவோட கூடினது உடம்பு இருக்கு பதார்த்தங்கள் இருக்கு இந்தியங்கள்லாம் வேலை செய்யறது லைட்டு காத்த அனுபவிக்கிறது உடம்பு வெளிச்சத்தை கண்ணு பார்க்கிறது இதெல்லாம் என்னன்னா சவஸ்து சோப்பலம்பம் துவயம் துவயம்னா ரெண்டு சோப்பலம்பம்னா என்ன எல்லாம் விளங்குகிறது அர்த்தம் உபலப்தி உபலம்பேனி சர்வ வியவஹார ஆஸ்பதம் லட்சணம் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் சொல்றோமே அறிபவன் அறியப்படு பொருள் இந்த கிராஹ்ய கிராக லக்ஷணம் உள்ளது அதையும் சாஸ்திராதி சர்வ விவகார ஆஸ்பதம் இதுலதான் வந்து சாஸ்திரமும் படிக்கிறோம் இதுலதான் வந்து என்ன படிக்காமையும் கோயிலுக்கு போகாமையும் தர்மத்தை பண்ணாமையும் ஏதோ சாப்பிட்டோம் தூங்கினோம் கதை பேசினோம் அப்படி பண்றதும் இந்த உலக வாழ்க்கையில தான் இது விட்டுட்டு முறையான வாழ்க்கை வாழ்றதும் இந்த உலகத்துல தான் ஆக எப்படியும் வாழலாம்னு வாழ்றதும் இந்த உலக ஜாகிரதல தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதும் இந்த ஜாகிரதா ஜாக்கிரதா சீர்தான் ஆக சவஸ்து வஸ்துவோட கூடியிருக்குன்னு அர்த்தம் சங்கராச்சாரிய சொ சொல்றார் சிதா அறியாமல் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கே அதோட சேர்ந்து வாழ்ந்து ஆராய்ச்சி பண்ணினா இல்ல ஆராய்ச்சி பண்ணாம ஆராய்ச்சி பண்ணின பிறகும் அனுபவம் இருக்கு அதான் ரொம்ப விசித்திரம் ஆராய்ச்சி பண்ணின உடனே நமக்கு துவைத்த அனுபவம் போறதில்லை போக வேண்டாம் அதுதானே சாஸ்திரத்துல முக்கியம் ஆவரணம் போனா போறும் இது உண்மைங்கிற எண்ணம் போகணும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் அறிவு மெய்ப்பொருளை காணும் அனுபவம் பொய்யைத்தான் அனுபவிக்கும் அனுபவிப்பது எல்லாம் பொய் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் அது எவ்வளவுதான் ஸ்தூலமான அனுபவமாக இருந்தாலும் சூக்ஷமான அனுபவமாக இருந்தாலும் அதிசூக்மான அனுபவமாக இருந்தாலும் எல்லா அனுபவங்களும் பொய் பொய் பொய் பொய் சந்தேகமே அனுபவங்கள் பொய் அனுபவிப்பவனுடைய யதார்த்த ஸ்வரூபமே மெய் அனுபவிப்பவன் என்னும் தன்மையும் அனுபவங்களை நீக்கி விடுவதால் அந்த தன்மையும் பொய்யே உண்மை விளங்கிக் வேண்டும் இதுக்கு பேருத்த லௌகிக்கம் இது ஜாகிரத அவஸ்தைன்னு அர்த்தம் லட்சணம் இன்று வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது ஏவம் லட்சணம் ஜாகரிதமிஷாந்தேஷு வேதாந்தங்களில் இதுவே ஜாகிரத அவஸ்தை என்று சொல்லப்படுகிறது அடுத்தது என்னன்னா அவஸ்து சோப்பலம்பஞ்ச வஸ்துவே இல்லை ஆனா அங்க ஆப்ஜெக்ட் எல்லாம் கிராக லட்சணம் அங்க இருக்கு எங்க சொப்னத்தில் இந்திரியங்களுக்கு விஷயமான பதார்த்தங்கள் இருக்கா அந்த சரீரம் வேற அதுக்குள்ள ஒண்ணு தெரியுது அது வேற விஷயம் ஆனாலும் முடிச்ச உடனே அங்க வஸ்துவே இல்லைன்னு தெரியுது வெள்ளம் எல்லாம் என்னது எல்லாம் வாசனா பிரபஞ்சம் பிரபஞ்சம் சத்தியம் சத்தியலயம் கனவுல கிளாஸ் எல்லாம் வந்ததுன்னு வச்சு முடிச்சு பாத்தீங்கன்னா உங்க வீடு தான் ஓஹ இந்த கிளாஸ் உண்மை இல்ல போல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க அப்ப அது என்னன்னா வாசனை ஜாகிரத அவரது அங்கே என்னது கிராஹணம் இருக்கு அங்கேயும் நடக்கிறது அங்கேயும் பூஜை நடக்கிறது எல்லாம் அங்கேயும் நடக்குது அங்கேயும் சாப்பிட்டு அர்த்தம் அங்கு மாத்திர வாசன்தான் இருக்கு மந்திரத்தை எல்லாம் பார்த்திருக்கோம் எல்லாம் மந்திரத்தை ஞாபகம் லௌகிக்கம் சர்வ பிராணி அங்க இங்க வந்து சம்பிருத்தி இருக்கு அங்க சம்பிருத்தி இல்லைங்கிற லௌகிக்க விவகாரம் இங்க இருக்கு அங்கே லகிக்க விவகாரம் இல்லை அங்கே அது சொல்கிறார் இப்போ நீங்கள் சுருக்கமாக புரிஞ்சுங்க ஏற்கனவே உபனிஷத்தில் சொல்லப்பட்ட நீங்கள் வேணால் போட்டுக்கலாம் அந்த மந்திரத்தை கூட கோட் பண்ணிக்கலாம் நம்பரை போட்டுட்டீங்கன்னா மந்திரம் கூட உங்களுக்கு சௌரியமாக தான் இருக்கும் ஆ மூணாவது மந்திரம் மூணாவது மந்திரம் நாலாவது மந்திரம் மூணு நாலு உபனிஷத் மூனு நாலுனுடைய விளக்கம் அப்புறம் அடுத்தது படிக்கலாம் அவஸ்தனு அனுபலம் பஞ்ச அவஸ்துவனு பலம்போகோத்தரமிதி ஸ்மிருத்தம் ஜானம் ஜேயம் விஜேயம் அவஸ்லம் லோக்கோத்தரேயே சீர் மந்திரம் தான் அது மந்திரம் தான்ன் அடுத்தாவது மந்திரத்தையும் நீர்வேஸ்வர ஏஷ சர்வஜா சர்வசிய பிரபவாப்பியூதான அதெல்லாம் மந்திரத்தை மனசுல வச்சுட்டே பார்க்கணும் இதெல்லாம் மந்திர ஞாபகத்தில் அதுக்குதான் சொல்றது புரியுமே இப்போ உங்களுக்கு மந்திரம் மனப்பாடம் பண்ணாம படிச்சா ஆழமா பதியாது மனசுல அப்படிங்கிறது காரிக்கைகள் காரிக்கம் தெரியணும் இருந்து காரிக்கையும் ஞாபகம் இதுக்காக அந்த காலத்தில் சன்னியாசமே வச்சாங்க சன்னியாசம் இருந்தா தான் இதெல்லாம் படிக்க முடியும் மனசுல வச்சுக்க முடியும் வச்சிருந்திருக்காங்க பொரு கனவும் இல்லை நனவும் இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் பொருளும் இல்லை அங்க எதுவும் பற்றிக் கொள்றதும் ஒன்னும் இல்லை அங்க என்ன இருக்கு கிராஹ்ய கிராகமோ சாஸ்திர விவகாரமோ ஒண்ணும் கிடையாது அதுக்குனுப்பலம்ரம்ோத்தியவஹார அத்தீத்தம் வீதம் லோகாத்தர் சர்வ பிரிஜம் என்று நினைக்கப்படுகிறது பதிஞ்சிருக்கு அந்த அபாவ ஜானம் ஸ்மிருதி ரூபமா இருக்கே ஒண்ணும் இல்லங்கிறது வந்து ஒன்னும் அனுபவிக்கல ஜாகிரத அவஸ்தையில அனுபவிச்சதை பத்தின ஜானம் இருக்கு அதுவும் இதெல்லாம் இதெல்லாம் லோகோத்தரம்னா என்ன அர்த்தம் லோக அத்தீதம் சர்வ பிரிஜம் எல்லா எல்லா விவகாரத்திலையும் ஈடுபடுறதுக்கான பீஜ அவஸ்திலே இருக்கு அதனாலதான் ராத்திரி பிளான் பண்ணிட்டு படுகிறான் நாளைக்கு எழுந்த உடனே அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி இப்படி எல்லாம் பீஜம் வேலை சேர் ஆஹ சோபாயம் பரமார்த்த தத்துவம் லௌகிம் லோகோத்தரஞ்ச கிரமேண ஏனேனே சதா புத்தை பிரகீர்த்திதம் இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கு அந்த மெய்பொருளை அறிந்து கொள்வதற்கு நமது விழிப்பு கனவு உறக்கங்களே நமக்கு தகுந்த என்னது தகுந்த கருவிகளாக இருக்கின்றன மெய்ப்பொருள் ஆராய்ச்சிக்கு நமது வாழ்க்கை அனுபவங்களே நமக்கு வழிமுறையாக இருக்கிறது சோபாயம் உபாயம் தான் இதை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்மை நாம் நமது நமது அனுபவங்களை நாம் ஆராய்வதன் மூலம் நம்மை பற்றிய உண்மையை நாம் அறிந்து கொள்கிறோம் நம்முடைய அனுபவம் அதுக்கு உபகாரம் பண்றது நம்முடைய அனுபவங்களை வைத்துக்கொண்டே நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது பரமார்த்தம் லோகோத்தரஞ்சிரமேண நம்ம இது அப்படியே கிரமமா தெரிஞ்சுக்கிறோம் ஜாகரித்தானா சுவப்னஸ்தானா சுசுத்தானா அப்படின்னு நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்கிறோம் எந்த எதனால தெரிஞ்சுக்கிறோமோ எதனால தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் கீத உங்களுக்கு பதிமூணாவது அத்தியாயம் ஞாவும் வரும் ஹிருதி அதே மாதிரிதான் ஞானம்னா என்ன அர்த்தம் எனக்கு மூன்று விஷயத்தை பத்தின ஞானமும் இருக்கு மூன்று விஷயங்களும் இருக்கு ஜாகிங்கிறது என்ன அர்த்தம் கிராக கிரகணம் அப்புறம் கிராக கிரகிக்கிறவன் கிரகிக்கிறவன் கிரகிக்கிறவன் தான் ஞானம் கிரகிக்கப்படுறதெல்லாம் விஷயம் இதுக்கு கடந்து ஒண்ணு இருக்குமா எப்படி போறது பாருங்க சதுர்த்தம் சொல்லம் உபனிஷத்துல ஏழாவது மந்திரம் எந்த உபனிஷத்து கேட்கப்படாது ஓடியே போயிடுவேன் ஒரேட்டமா ஓடி ஆத்துக்குள்ள போய் அந்த பக்கம் போயிடுவேன் சொன்ன ஜாக சொன்ன சுழ்த்தி அவஸ்தைகள் அந்த மூணு அவஸ்தைகளை பத்தின அறிவு எதனால தெரிஞ்சுக்கிறேங்கிறது ஞாபகம் விற்பி ஞான ரூபமா எடுத்துக்கிறோம் அப்புறம் என்னதுன்னா ஸ்வரூப ஜ்யானம் இந்த மூணுக்கும் ஆதாரமா இருக்கிற விசேஷம்னு போட்டிருக்கீங்க விஜேயா என்ன அர்த்தம் சதுர்த்தம் மன்னியந்தே ச ஆத்மா சிக்னேயா அதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார் இல்லையா அந்த விஜேயமான துரீயச்சைதூனப்பத்திதான் என்ன சொல்லுகிறார்கள் சதா வேதாந்தாஸ்திரீம் மகத் ஷிஷிர் பிசக் ப்ரமசூத்திரபதைச்சேத்தும பதிமூணாவது அத்தியாயம் தான் பகவான் சொல்லியிருக்கார் அதை தான் புத்தகம் அறிஞர்களால் மகான்களால் ரிஷிகளால் ஆழ்ந்த சிந்தனையாளர்களால் புத்தியை முறையாக பயன்படுத்துபவர்களால் அறிவை நன்கு பயன்படுத்துகின்றவர்களால் பிரகீர்த்திதம்னா என்ன அர்த்தம் நன்றாக இது விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது கருத்துக்கள் நன்கு தெளிவாக பெரியோர்களால் விளக்கிக் கூறப்பட்டிருக்கின்றன இந்த இதில்தான் இந்த லௌகிக்காதி சுத்தம் என்னது லௌகிக்கம் சுத்தம் லௌகிக்கம் லோகோத்தரம் அப்புறம் விஜ்நேயம் விஜேயாந்தம் ஆக அவர்கள் இதை பற்றி நன்கு எடுத்து விளக்கி சொல்லுகிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் முமுட்சுக்கள் எப்பொழுதும் இருப்பார்கள் முமுட்சுக்களுக்கு முமுட்சுக்கள் ஜிக்யாசுக்களாகவும் மாறுவார்கள் மாறணும் ஜிக்யாசுக்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய பெரியோர்களும் எப்பொழுதும் இருப்பார்கள் பரமார்த்த தரிசி பிகர் பரமார்த்த தரிசி நன்கு அறிந்தவர்களால் நன்கு இது அருளப்பட்டிருக்கிறது உபதேசித்து அருளப்பட்டிருக்கிறது நன்கு சீடர்கள் வாயிலாக இது காலங்காலமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த ஞானம் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஏம் பரம்பரா பிராப்தம் அடுத்த காரியை படிப்போம் सर्वत्र த்ரிவிதியா மகாதிய ய மஹாதியாச்சாரியார் அற்புதமா இதெல்லாம் நிறைவு செய்து கொண்டு வருகிறார் உபனிஷத் மந்திரங்களை மனசுல வைத்துக் கொண்டு கருத்துக்களை எல்லாம் சொல்றார் அதாவது திரிவிதே ஜேயே அறியப்பட வேண்டியதும் மூன்றாக இருக்கிறது கவனமா போட்டிருக்க அறியப்பட வேண்டியது நான்காக இருக்கிறது சொல்லல ஒரு ஸ்டேட் அவஸ்தான் கிடையாது அது பெரிய அவஸ்தே ஆயிடும் கிடையாது சொல்லிக்கலாம் ஆனால் துரிய அவஸ்த கிடையாது அப்படி போட்டுக்கணும் திரிவித ஜேயம்னா என்ன ஜாகத்வப்ன சுத்தி அஹ ஜாக்ரத் ஜாக்ரத் நம்பர் ஒன் ஜத் அப்படி போட்ட நம்பர் நம்பர் ஒன் ஜாக நம்பர் டூக்தி நம்பர் த்ரீ சுசுக்தி போற்ற வேண்டியது அப்புறம் நம்பர் ஒன் ஞானம் விஸ்வஹா நம்பர் டூ ஜானம் தைஜசா நம்பர் த்ரீ ஜானம் பிராக்யா ஸ்வயம் கிரமேண விதித்தேயம் இந்த இடத்துல தானே நான் தான் இது குரு சொல்லி கொடுக்கிறாரே தவிர இதை புரிஞ்சுக்கிறது நானா குருவா இந்த மூன்று நிலைகளையும் நீ அறிகிறாயா இல்லையா நீங்கள் சொல்லுவதால் நான் அறிகிறேன் அப்படி சொல்லுவோமா நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அறிகிறேன் என்பது எனக்கு தெரிகிறது அறிந்திருக்கின்ற ஒன்றை பற்றி நீங்கள் பேசிக் என்பதையும் அறிகிறேன் சொல்லுவோம் அவர் என்ன பண்றாருன்னு இந்த என்னது ஒரு சாஸ்திரத்தில் ஒரு இது இருக்கு ஒரு இதோ ஒன்று பண்ணுவாங்க இந்த கையை பிடிச்சு அவன் கையை பிடிச்சு அவன் நெஞ்சே தொட வைக்கிறது அது ஒரு அது ஒரு ரிச்சுவல் என்ன கான்டெக்ட் மருந்து போயிடுத்து உண்டு அதாவது அவன் கையை பிடிச்சி குருவே என்ன பண்ணுவார்னா அவன் கையை பிடிச்சி அவன் நெஞ்சில் அப்படி வைப்பார் வச்சு அதுக்கு எதோ ஒரு மந்திரம் சொல்லுவார் அப்படி சொன்ன உடனே அவன் அவனுக்கே அவனை புரிய வைக்கிறதுக்கு அவர் உதவி பண்ணுறார் அவ்வளோதான் நம்ம எழுந்து நடக்க முடியல நமக்கு யாராக கையை பிடிச்சி தூக்கி விடுறா பாருங்க அது மாதிரி நமக்கு உண்மையை புரியல என்ன அது ஒரு இது உண்டு நிறைய மந்திரங்கள்லாம் உண்டு ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு எங்கேயோ பார்த்தது இப்போ ஞாபகத்துக்கு பூர்ணமாக வரல வரும் அது எப்போ ரொம்ப வரட்டும் அல்ல ஸ்யம் கிரமே விதித்தே அதாவது சொன்னபடி தானே இந்த மூன்று நிலைகளையும் எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ சஹாஹி சர்வத்திர சர்வஜதா அவன் எல்லா இடத்திலும் எல்லாவற்றையும் அறிகின்றவனாக இருக்கின்றான் எங்கும் வியாபிச்சிருக்கிற சைதன்யம் அர்த்தம் யகா விதித்தே எவன் ஒருவன் தானே அதனை நன்கு உணர்ந்து கொள்ளுகிறானோ புரிஞ்சுக்கிறான் மூன்று அனுபவங்களை அறியறேன் அப்படின்னு சொல்றான் சர்வம் ஜானாத்தி இது சர்வஜா சங்கராச்சாரிய புரிஞ்சுட்டார் சர்வஸ்ட இங்கதான் விளக்குறார் ஏற்கனவே சர்வத்திற்குலேயே நான் அந்த விளக்கத்தை சொல்லிவிட்டேன் சர்வ திருக்கு சொன்னார் கிறிஸ்னாம் சர்வ்யதா பிராப்பி நாலு எண்பத்தி அஞ்சு அதுலயும் சர்வஜம் வந்தது அப்புறம் இப்பதான் வந்திருக்கு சர்வக் ஒன்பது சர்வஜதா அங்கிருந்து சர்வஜு அப்புறம் வந்து என்னது இன்னொரு சர்வக் ப்போ இங்கேயும் சர்வஜதா சர்வஸ்டர் சொல்ற சர்வா தா சர்வா எல்லாமாகவும் இருக்கிறான் இவனே எல்லாமாகவும் இருக்கிறான் எல்லாவற்றையும் ஒளிர்விக்கின்ற ஞானமாக இருக்கிறான் சைத்தன்யமாக இருக்கிறான் சர்வத்தா அங்க இருக்கான எங்க இருக்கான்னு ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணிக்கலாம் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான மெய்பொருளாகவும் இருப்பவன் உபனிஷத்துல எல்லாம் படிக்கிறோம் இல்லையா விபு பிரபுலாம் படிக்கிறோம் வீட்டையிலே இருக்கு எனது நாபம் நான் ஞாபகம் எல்லா இடத்திலையும் இந்த உண்மையே இல்லை மற்ற அனுபவங்கள்லாம் அவ்வசாரத் ஐயர் சைதன்யம் வேற ஐயங்கார் சைதன்யம் வேற என்ன செட்டியார் சைதன்யம் அதை விட வேற நாடார் சைதன்யம் அதுக்கு விசேஷமானது ஒரு மண்ணும் கிடையாது அதெல்லாம் இல்லப்பா அப்ப இது என்ன இருக்கிற ஊர்ல இருக்கிற ஜாதி எல்லாம் சொல்றதுக்கா இது அப்படி எல்லாம் இல்ல அவ் நம்ம எல்லார்ட்டையும் எல்லாம் மாறு நம்ம உடம்புல வந்து ஊரு மாறுறது பேரு என்னெல்லாமே என்னது பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு தச்சா சர்வாசு அவஸ்தாசுவ சதாக்கோடி பிரகிவிக்கு சேஷம் பவிசேஷ விலசி பரமாத்மா ஜாக்கவா சாட்சாத்து சாட்சி ரூபேன புத்தே இந்த பிரிவுகள் எல்லாம் ஒரு தொழிலுக்காக சமுதாயத்தினுடைய நன்மைக்கா ஏற்படுத்தப்பட்டது அது காம்ப்ளக்ஸா மாறிவா போயிடுச்சு எந்த ஜாதி சொசைட்டிக்கு நல்லதுன்னு நினைச்சு உண்டு பண்ணப்பட்டதோ பகவான் சொல்றோம் நம்ம சாஸ்திரத்துல மயா சிருஷ்டம் அவர் சாத்துர்வர் அதுக்குள்ள நம்ம நிறைய பிரிவுகள்லாம் வச்சிருக்கோம் ஆனா வாஸ்தவமா என்னது எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ஜாதி காம்லெக்ஸ் இருக்கு சைத்தன்யம் இருக்கட்டும் ஜாதி காம்ளக்ஸ் இருக்கிறது என்னன்னா அது நல்லத்துக்காக இருந்துட்டா பரவாயில்லையே அதனால சமுதாயத்துக்கு நன்மைக்காக இருந்துட்டா பரவாயில்லை அது என்ன ஆகிறதுனா தேசத்தை வளர்க்கிறது ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும் ஜாதி விஷயம் எல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன வித்தியாசம் இருந்தாலும் ரொம்ப அழகா சொல்லி இருக்குது அவன் யாருன்னா இருக்கிறவன் எல்லாம் உலகத்துல துவைத்த புத்தியோட இருக்கிறவன் எல்லாம் சொல்ல போனா ஜாத்திய அபிமானம் ஆழமா ஊறி இருக்கிறவன் எல்லாம் அல்பியா சைதன்ய திருஷ்டிலமானம் அந்த ஸ்லோகத்தை மறந்துடாய் ரொம்ப மனசுல இருக்கணும் நம்ம தனியா தங்கி இருக்கலாம் தனியா சாப்பிடலாம் ஒண்ணும் பாப்பமே கிடையாது சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கு எல்லாம் பண்ணலாம் அதர்மம் கிடையாது ஆனால் அதே சமயம் துவேஷம் கூட நமக்கு நம்ம சம்ஸ்காரங்கள் கல்ச்சர் இதெல்லாம் இருக்குன்னா அது ஒன்றும் தோஷம் இல்லை பெரிய தப்பு கிடையாது ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் துவேஷம் கூட கூடவே இருந்துட்டு துவேஷப்பட்ட என்ன பிரயோஜனம் கூடவே சேர்ந்து சாப்பிட்டு வேற ஏக துவேஷத்தோடு காட்டலாம் சொல்றேன் ஆனால் நம்ம நம்ம தர்மத்தை தனியாக ஃபாலோ பண்ணுறோம் எல்லாம் பண்றோம் ஆனால் உண்மையிலே வாஸ்தவமா அது கிடையாது சர்வ துவை மயி சாண்யத் திரை கோ விஷ்ணு இதோ சொல்ல வந்தேன் போயிடுச்சு இங்க இவர் என்ன சொல்றார் மகா தியா மகா புத்திசாலி இது யாருக்கு இந்த சைத்தன்ய ஜான திருஷ்டியில இருக்கிறவன் மகா மற்றதெல்லாம் வந்து அந்தஸ்து குடும்பம் பணம் பதவி இந்த ஆங்கிள் பார்க்கிறான் பாருங்க அத ரொம்ப சத்தியம் நினைக்கிறவன் அல்ப புத்தி நாளைக்குறை சேத்யம் யப்பதம் தன்னியம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்தியதேயதாமூர்த்தனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உதவிக்கோருதவிநாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி அருள் வார்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிநாஸ்வீக்கி ஜகன்மாத்தீவி கீ சூநாதீங்க காவேரி மாதா சுரபிசரஸ்வதி மாதன